ஒன்பது அடையாளம் மூன்றாகும் ஒன்று பேசினால் பொய் பேசுவான் இரண்டு வாக்குறுதி அளித்தால் மாறு செய்வான் மூன்று அவனை நம்பினால் மோசம் செய்வான் என்று நபி செல்லு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இது புகாரி முஸ்லிமில் உள்ளது மற்றொரு அறிவிப்பில் அவன் நோன்பு நோற்றாலும் தொழுதாலும் தன்னை முஸ்லிம் என எண்ணிக்கொண்டாலும் அவன் நயவஞ்சகனே என்று உள்ளது புகாரி மூன்று மூன்று முஸ்லிம் ஐந்து ஒன்பது